ஹதீஸ் இருநூற்றி நாற்பத்தி நான்கு அபு முசல் அரீத் அலி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நான் நபிசல்லூ அலிஹல்ல அவர்களிடத்தில் சென்றிருந்தேன் அப்போது அவர்கள் தமது கையில் உள்ள ஒரு குச்சியால் பல் துளக்கும் போது ஊ ஊ என்று சொல்வதை நான் கேட்டேன் குச்சியோ அவர்களது வாயில் இருந்தது இவ்வாறு செய்தது அவர்கள் வாந்தி எடுப்பது போல் இருந்தது